ணேயமேவிரேஷஜரங்கைஸ் வசேமேவி தஞ்சாயுந்திரோ வவஸ் நூஷா விஷவே நோரி நோஸஸ் ிாஷா முண்டோபிஷத் முதல் முண்டம் இரண்டாவது ஹண்டம் ஏழாவது மந்திர ப்ளவியே தே அஷ்டோம கர்ம ஏதிரேயோ எந்த மூடா ஜராமத்தும் தேனரேவா உபனிஷத் இந்த பகுதியிலே முதல் ஐந்து மந்திரங்களில் கர்மத்தினுடைய விஷயங்களெல்லாம் பேசியது அதுவே அபராவித்யா கர்மம் அறிமுகப்படுத்தப்பட்டது கர்ம பலன் நிச்சயம் உண்டு என்று சொல்லப்பட்டது கர்மங்களெல்லாம் முறையாக செய்ய வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டது அவ்வாறு முறையாக செய்தால் கிடைக்கும் பலனும் கூறப்பட்டது முக்கியமாக ஸ்வர்கலோகம் பலனாக கிடைக்கும் என்று சொல்லியது அதே உபநிஷத் சகாம கர்மத்தை இங்கே முக்கியமாக கண்டனம் பண்ணுகிறது வேதங்கள் நாம் விரும்புகின்ற பலனை அடைவதற்கு உபாயங்களை சொன்னாலும் அதிலேயே நாம் உழன்று கொண்டிருக்க கூடாது விவேக வைராக்கியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சகாம கர்மங்களை இங்கே உபனிஷத் கண்டனம் பண்ணுகிறது நாம் இதை புரிஞ்சுக்கணும் நான் கர்மத்தை நிந்திக்கிற பொழுது அது எதற்காக நிந்திக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்ம பலன் அனித்தியமாக இருப்பதால் அனித்தியமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மம் நிந்திக்கப்படுகிறது கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தா தெரியும் பகவான் லெஃப்ட் அண்ட் ரைட் கர்மத்தை கண்டனம் பண்ணுற யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதன் தவி பஷ்டிதாங்கிற ஸ்லோகத்தில் பார்த்தோமானா கர்மத்தை அப்படி நிந்தனம் பண்ணுறார் அதே பகவான் நீ கர்மத்தை மட்டுமே செய்வாயாகங்கிற கர்மண்நேவாதிகாரஸ்தே சொல்கிறார் அப்போ என்ன கான்ட்ரடிக்ஷன் மாதிரிதானே இருக்குது ஒரே அத்தியாயத்துக்குள்ள அதுவும் கொஞ்சம் தூரத்துலையே ஏழு ஸ்லோகத்துக்குள்ளே இருக்குது அப்போ கர்மண்நேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சினா சொல்கிறபோது என்ன அர்த்தம் நிஷ்காம கர்மணியேவ தே அதிகாரா அர்த்தம் அது நிஷ்காம கர்மமாக அது அழகாக சொல்லிவிடுறார் பகவான் ஆ சகாம கர்மம் தான் என்கிற கருத்தை நாம் புரிந்து வேண்டும் உலகியல் பயன்களை செய்யப்படும் கர்மங்கள் வேதத்திலே ஒரு பகுதியில் புகழப்பட்டாலும் மற்றொரு பகுதியில் இகழ்ந்து பேசுகிறது ஏனென்றால் இவைகள் வரையறைக்குட்பட்டவைகள் உண்மையான அமைதியை ஆனந்தத்தை தரும் ஆற்றல் உலகியல் உறவுகளுக்கு கிடையாது சூழ்நிலைகளுக்கு கிடையாது எங்கேயாவது ஒரு பக்கம் இன்னும் இது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கொடுத்துருக்கிற வசதிகளை பார்த்தாலே ரூம் இருந்தால் கூட இவ்வளோலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் தெரியுமா தெரியாது தோணுமா தோன்றாதா உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து வைராகிய சம்பா சாதாரணமாக அப்படி தோணுமா தோன்றாதா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல தயான் சுவாமி சொல்லுவார் ஒரு ஸ்ருதி கேட்டுட்டே இருக்கப்பா என்னதுன்னா வேணும் இன்னும் வேணும் அது வேணும் இது கேட்டுண்டே இருக்குது இந்த ஸ்ருதி நிற்கவே மாட்டேங்கிறதப்பா திரும்ப திரும்ப போராது போகாது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் இதை காட்டிலும் பெஸ்ட்டு குவாலிட்டி வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நமக்கு நீங்கள் தப்பு பண்ணினா கூட சரி பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே அப்படி இருந்தும் இதில் இன்னும் இந்த ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும்னா உனக்கு மோட்சமே கிடையாது நம்ம பார்க்குறோமே அது மனசோட ஒரு தோஷம் அது எவ்வளவு கொடுத்தாலும் ஆசைக்கு ஒரு அளவில்லை போதும்னே சொல்லாது அனலஹா அப்படின்னே பேராச்சை இது போரும்னு ஒரு நாளாக சொன்னது உண்டோ இது உபரிஷ் கிளாஸ் போறோங்கிற சீக்கிரம் முடிச்சுடுங்க அப்படியே முடிச்சுடுங்க போருங்க இதை போய் எடுத்து வளவழ எடுத்துகிட்டு இருக்கிறது என்ன டிவியா அது அப்படி தோணும் அதனால் இங்கே இது அழகாக ஏஷுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இன்னைக்கு காலையிலே சொன்னது தான் ஏஷு காரக்கேஷு காரக்கேஷு சொல்லலாம் இந்த யாதொரு கர்மமானது காரங்கங்களை உடையதாக இருக்கின்றதோ அப்படி போட்டுக்கணும் அந்த இயேசுவை வந்து நம்ம வந்து ட்ரெஸ்டியாக மாற்றினெல்லாம் அர்த்தம் சொல்லிக்க வேண்டிதான் உபநிஷத்து மந்திரம் அப்படி சொல்லியிருக்கு ஆகையினால் சாஸ்திரேஷுன்னே சங்கராச்சாரியர் சொல்கிறார் சாஸ்திரேஷு உத்தம் கர்ம ஷஷு உக்தம் கிதம் சாஸ்திரேணு அஷ்டசசு ஏஷு அஷ்டாதான் அஷ்டாத சுற்று யாதொரு கர்மமானது பதினெட்டு அம்சங்களை ரித்விக்குகள் யஜமானன் பத்தினி இப்படி உடையதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த கர்மத்தையே மோக்ஷாதனமாக ஏ ஸ்ரேயான்னு அர்த்தம் மோக்சாதனமாக ஆத்தியந்திகுக்க நிவத்தி சாதனமாக ஆத்தியந்திக்க ஆனந்த பிராப்தி சாதனமாக புரிகிறது இந்த சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் முழுமையான இன்பத்தின் பொருட்டு முழுமையான துன்ப நிவர்த்தியின் பொருட்டு கர்மங்கள் பயன்படும் என்று நினைப்பவர்கள் மூடாகா அவகினா நித்யா நித்திய வஸ்து விவேக ரஹிதாக பரிச்சின்ன அப் அபரிச்சின்ன விவேக ரஹிதாக எது முழுமையானது எது வரையறைக்குட்பட்டது வரையறைக்குட்படாதது என்கின்ற பகுத்தறிவு அற்றவர்கள் அவர்கள் மறுபடியும் முதுமையையும் மரணத்தையும் அடைகிறார்கள் முதுமையும் மரணத்தையும் அடையணும்னா என்ன வேணும் இளமையும் பிறப்பும் வேணும் அதை நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கணும் பிறந்து இளமையை அனுபவித்து முதுமையில் இளமைகளின் கவலை என்ன மலரும் நினைவுகளா அதெல்லாம் வந்து பழைய விருத்தஸ்தாபத்து சிந்தா சக்தகா ஒரு காலத்தில் ஓடி ஆடி எவ்வளவு செஞ்சே நடக்கிறதே இப்போ ப்ராஜெக்டாக மாறி எடுத்து இப்போ வந்து இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு துக்கம் வரும் ஆக மரணம் வந்துட்டு போகிறதே பரவாயில்லைன்னா மரணம் நீ சும்மா அனுபவிக்க முடியாது முதுமைங்கிறதை அனுபவிச்சு மரணத்தை நீ பார்த்தா அதனால் மறுபிறப்புக்கு ஆளாவார்கள் என்பது கருத்து மறுபடியும் மறுபடியும் உடல் சாஸ்திரம் சொல்கிறது துக்கம் இல்லாமல் இருக்கணும்னா சரீரம் இருக்கக்கூடாது துக்கம் இல்லாமல் இருக்கணும்னா உடம்பு இருக்கக்கூடாது உடம்பு இருந்தால் துக்கம்தான் எத்த எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் உடம்பு இல்லாமல் போகணும்னா என்ன பண்ணணும்னா ஓம் பாபமெல்லாம் புண்ணிய பாபமெல்லாம் அத்தனையும் நாசமாகணும் ஆஹ வினை ஒழிந்தால் ஒழிய உடல் ஒழியாது உடல் ஒழிந்தால் ஒழிக என்னது துயரம் ஒழியாது ஆஹா துன்பம் நீங்க வேண்டுமானால் உடல் நீங்க வேண்டும் முதலுக்கே மோசம் வைக்கிறேன் பாருங்கள் ஸோ மந்திரமே இருக்கு பிருகதாரிய குபரத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது அசரீரம் பாவ சந்தம் துக்கம் நஸ்பிருஷதான் அர்த்தம் துக்கம் வேற ஒரு வார்த்தை இருக்கு பாப்மா நஸ்பிருஷதா இல்லாதவனுக்கு துக்கம் இல்லை சரீரம் இருந்தா துக்கம் இருக்கும் சரீரம் போகணும்னா என்ன பண்ணணும் கர்மா போகணும் அதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்றாங்க இருவினை ஒப்பு மலப்பரிப்பாக்கம் புண்ணியமும் பாவும் ஈக்குவலா வரணுமா அப்பதான் மலப்பரிப்பாக்கம் வருமா அப்புறம் சக்தி நிபாத்தம் அதெல்லாம் சைவ சித்தாந்த கருத்துக்கள் வினையெல்லாம் அழிஞ்சாதான் உடம்பு போகும் வினை அழியணும்னா என்ன பண்ணணும்னா வினை அழியறதுக்கு வினையை பண்ணினா வினை அழியுமா வினை அழியணும்னு சொன்னால் என்ன பண்ணுறதுனா வினை அழிய வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பு அழிய வேண்டும் விருப்பு வெறுப்பு அழிய வேண்டும் என்றால் நிறைவின்மை என்கின்ற எண்ணம் அழிய வேண்டும் எப்போ பார்த்தாலும் கொறை கொறை மனசு இருந்தால் தான் விருப்பு வெறுப்பு மனசில் குறை இருந்தால் விருப்பு வெறுப்பு வரும் விருப்பு வெறுப்பு வந்தால் எண்ணத்தையாவது செய்வோம் வெறுப்புக்கா வெறுப்புனாலையும் செய்வோம் பிடிக்காததுனாலேயும் செய்வோம் ஒன்றை நீக்கணும் துன்பத்தை நீக்கிறதுக்காக துன்பத்தை வெறுத்து செயல் புரிவோம் இன்பத்தை செயல் புரிவோம் ஆக விருப்பு வெறுப்பு போகணும்னா மனசில் இருக்கிற குறை போகணும் நிறைவு ஏற்படும் நிறைவு உண்டாகணும்னா என்ன பண்ணணும்னா நிறைவான பொருள் எதுங்கிற அறிவை பெற வேண்டும் ஆக நிறைவான பொருளை பற்றிய அறியாமையினால் தான் குறைவு ஏற்படுகிறது குறைவினால்தான் விருப்பு வெறுப்பு உண்டாகிறது விருப்பு வெறுப்பினால் தான் வினைகள் உண்டாகின்றன வினைகளால் உடல் உண்டாகிறது ஊர் அனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவு அனந்தம் வினை அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் ஒரு பாட்டே இருக்கேன் அப்போ சரீரம் இல்லாமல் போகிறதுக்கு என்னென்னா வேதாந்தத்தில் சரீரம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது சரீரம் பொய்னு புரிஞ்சிக்கிறதே சரீரம் இல்லாமல் போக்குறது ஷரீரம் நான் அல்ல தேகா நாகம் தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யகிண்ண பிரம்மை வாகம் தேகம் நான்கிற எண்ணம் போனாலே துக்கம் அவுட் ஆக துக் சரீரம் வந்து நாசமாக்கி துக்கம் போக்குறதுங்கிற அர்த்தத்தில் வேதாந்தம் சொல்லலை சரீர அபிமானத்தை நீக்குவதன் மூலம் துக்க நிவர்த்தியை உபதேசிக்கிறது கர்ம காண்டிக்கு என்ன இன்னும் பெட்டர் சரீரம் இன்னும் பெட்டர் எக்யூப்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா இன்னும் நல்ல சரீரம் கிடைக்கணும் இன்னும் நல்ல இந்திரிய விஷயம் கிடைக்கணும் இன்னும் நல்ல வசதி இருக்கணும் ஆ கர்மம் பண்ணுறவன் நான் செயல் புரிய புரிய எனக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைத்தால் வளமான வாழ்க்கை அமையும் வளமான வாழ்க்கை அமைந்தால் நான் இன்பமுற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான் இது நடக்கிற காரியமா நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க இந்த சதாம் உசைனை விடவா நினைச்சு பாருங்க இப்ப நீங்க போய் இந்திரனுக்கு நம்ம புராணத்தை எடுத்துக்கல நம்ம நினைக்கிறதுல இந்திரனோட கம்பேர் பண்ண நம்மளாம் ஒண்ணுமே இல்லை நம்ம பில்கேட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்திரனோட கம்பேர் பண்ணினான் நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற இந்திரனை பார்த்தா இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் ஆனால் அவருக்கு என்ன ஆகுறதுன்னா அப்பப்போ எவனாவது நூறு அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னா என்னமோ பயம் வரும் அவருக்கும் ஏன்னா சதக்கரத்துன்னு அவனுக்கு பேர் இந்திரனுக்கு நூறு அஸ்வமேதை யாகம் பண்ணுற இந்திர பதவிக்கு வேட்பாளராக மாறிடுவான் இல்லையா கேண்டிடேட்டாக மாறிடுவான் அவனுக்கு பயம் நம்ம பதவி போயிடுமேன்னு பயம் என்ன பண்ணுவான்னா எதையாவது பண்ணி இடைஞ்சல் பண்ணி இந்த யாகம் நடக்காமல் பார்த்துப்பான் இப்போ இங்கே பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்களேன் ஒரு ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க இதுக்கிடையில் புது தலைவர்கள் வேறே அவங்க வந்து கட்சி நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு விட்றாங்க ஆரம்பித்த உடனே இவன் கட்சி எப்படா உடைக்கிறதுன்னு இவன் யோசிக்க ஏன்னா அவன் பா ஓட்டெல்லாம் பிரிச்சு விட்டான்னா நம்ம கதை என்ன கோடி கோடியாக வச்சிருக்கான் ஒருத்தருக்கு கூட குறையில்லை ஆனால் தினம் துக்கம் துக்கம்னா துக்கம் அதோட அளவு இல்லை இல்லாத துக்கம் நேரம் நீங்கள் பண்ண இன்டர்வியூ பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது பொய்யான்னு அனுமானத்திலே புரியுமே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு டெலிபோன் ஒட்டு கேட்கப்படுகிறது எனவே இது பண்ணணும் அதை இருக்கான் இத்தனைக்கு எல்லாரும் கோடி கோடியா எவ்வளவு சுரண்ட முடியுமோ என்ன அத்தனை சுரண்டி அறியாமை ஆலயத்துக்கு பின்னாலே பதுக்கி வைத்து புரியுறதா அறியாமை ஆலயம்னு சொன்னாலே என்ன அதுக்கு பேர் அறியாமை ஆலயம் தான் அது விபரீதமா போட்டு வச்சிருக்காங்க என்ன பண்றது அரசியல் நெடி அடிக்கிறதுன்னா உள்ளது உலகத்தில் இருக்கிறத பார்த்தா இப்போ இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது எதா சொன்னால் புரியுமா ஏ தத்து ஸ்ரேயா ஏ அபிநந்தின்னா எதா புரியறதோ புரியல அதனால தான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இதுவே அப்பப்போ தெரிஞ்சுக்கிற தகவல் இங்கே தகவலே வராது இங்கே வராது நானாக எதா பண்ணாதான் உண்டு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே எல்லாம் க்ளோஸ்டு வெளியில் போனால் அங்கங்க ஏதாவது பார்க்குறோம் ஏதோ புஸ்தக பேப்பர்கள் பார்த்து என்னதான் அவர் நடக்கிறது பார்த்தா ஐயோ இது வேதத்துலேயே சொல்லியிருக்கேன் போடுத்து எல்லாம் வந்து ரூபாயா வாங்கி வாங்கி வாங்கி வைக்கிறானான் ஒருத்தர் வந்துட்டே இருக்கு வச்சுட்டே இருக்கு என்ன பண்ண போறானே அதுதான் தெரியாது ஏதோ ஒரு மோகம் எதுப்பா இதுக்காக இதெல்லாம் சொன்னேன் ஷரீர அபிமான் ஏதோ இன்னும் வச்சு கூட வேறு எதுக்கோ சொன்னேன் நான் பரவாயில்லை தே புனரேவா பி எந்தி இனி அடுத்த மந்திரம் இதை இன்னும் விரிவாக விளக்கி சொல்கிறது இது வந்து எப்படின்னா எங்காற்று மாப்பிள்ளைக்கு எங்காற்று மாப்பிள்ளை சொல்லக்கூடாது ஆ சொல்ல அப்படி சொல்கிறது இந்த வழக்கமாக சொல்கிறது எங்காற்று மாப்பிள்ளைக்கு முப்பத்தி மூணு குணத்தில் முப்பத்தி ஒரு அப்படி சொல்லும் அவர் வழக்கமாக ரெண்டே ரெண்டு குணம் தான் என்ன அவருக்காகவும் புரியாது சொன்னாலும் புரியாது இது பிராமண பாஷையில் விசேஷமானது எங்காத்தும் மாப்பிளைக்கு முப்பத்தி மூணு குணங்கள் இருக்கு அந்த முப்பத்தி மூணு குணங்கள்ல ரெண்டே ரெண்டு குணந்தான் மோசமான குணம் இது போருமே சும்மா ஒரு பழக்கத்துக்காக என்ன முப்பத்தி மூணு நம்பர்லாம் கேட்காதிங்க எனக்கே தெரியாது இனி அடுத்த குரூப் பாருங்கள் இவரு இதே குரூப் இவங்களுக்கு எல்லாம் விசேஷமானது இவர்களை இன்னும் வந்தது முடியல நீ அப்பவே சொன்னேன் கர்மத்தினாலேயே முக்தி இவங்களுக்கு முக்தின்னா என்ன தெரியுமா அர்த்தம் இன்னும் அதிகப்படியான வசதி அவ்வளோ இந்திரன் கதையை விட்டுட்டேன் அவன் இந்திரனுக்கும் என்ன பயம்னா இவன் வந்துருவானோன்னு பயம் போராட்டத்துக்கு எவராவது அசுரம் வேறு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்பப்போ பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணோம்னா எனக்கு இந்திரனை இந்திரன் என் கண்ட்ரோலில் இருக்கணும் கேட்குறாங்க பிரம்மாஜிக்கு ஒரே தலை அவன் பாவன் அவங்க எது இப்படி ஆகிடுத்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி அப்படியே தந்தோம்னு இந்திரனுக்கு பிரம்மா பேர்லேயும் கோபம் என்ன பண்ணுறது நான் நேரம் இந்திரனை வந்து முதல்ல பிடிச்சி இந்திராணியும் பக்கத்தில் உச்சு உட்காந்துச்சுருவான் அது ஒரு பழக்க பழக்கவே உண்டு அப்போ இந்திரனுக்கு கஷ்டத்தை கொடுத்து இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் படாத பாடு இந்த அசுரர்கள்லாம் போய்டும் அடிக்கடி வேதத்தை படித்தா தேவாசுரா சங்கத்தா ஆசன்னு தேவாசுரா சங்கத்தா ஆசன்னு தேவர்களும் அசுரர்களும் யுத்தத்துக்கு தயாரானார்கள் அப்படின்னு வேதத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச யஜுர்வேதத்தில் தைத்திரிய சாஹையிலேயே ரெண்டாயிரம் இருக்கு அடிக்கடி தேவாசுரா சங்கத்தாசன் வைதிக பரிபாஷை என்ன தெரியுமா ரெண்டு பேருக்கு ரொம்ப சண்டை நடக்கிறதுனா அவ ரெண்டு பேருக்கு தேவாசுரா அப்படின்பா ரெண்டு பேருக்கு தேவாசுரான்னு என்ன அர்த்தம் சண்டேன்னு அர்த்தம் அது வைதிக பரிபாஷை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு வைதிக அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்லாம் தௌ யுத்தம் குருத்தஹா அப்படின்லாம் சொல்கிறது இல்லை தேவாசுரா அப்படி அது வைதிக பரிபாஷை எங்கே பார்த்தாலும் தான் இருக்கு இல்லை இந்திரனுக்கும் இந்த நம்ம நினைக்கிற அந்த சோக்கால்டு இந்திர பதவியே இவ்வளவு இருக்குது பிரம்மாஜிக்கும் பயம் இருக்குது எவனா வந்து பிரம்மாஜியை வந்து பஞ்சாங்கம் படிங்கிறான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரா அரக்கன் வந்த பிரம்மாஜி பஞ்சாங்கத்தை இடும் அப்படின்னா சரி பார்க்குறேங்கிறார் அவரே பிரம்மதேவனை வந்து அடக்கி ஆள்ற அறக்கல்கள் வர்ற கதையெல்லாம் புராணத்தில் படிச்சிருக்கோம் ஆகையினால எங்கே போனாலும் முழுக்க நிம்மதியாக இருக்க முடியும் என்பதற்கு யாதொரு உறுதியும் இல்லை இந்தியா விட்டு மெல்போர்னுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலான்னா அது கேட்டால் தானே தெரியும் அங்கே எப்படி இருக்கு கதைன்னு மெல்போர்ன் நல்லா தான் இருக்கு சுவாமிஜி வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை அப்படி நம்ம சொல்லுவோம் எங்கே போனாலும் மந்திரத்தை படிக்கலாம் இது மந்திரத்தை படிக்க பண்ற மாதிரி இல்லை நானும் அந்த கர்மத்தினால மோட்சம் இப்போ நிறைய பேர் அது வேறு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா நமக்கு இப்போ புது புதுசாக நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது கர்மனா மோட்சகா யோகேன மோட்சகா ஜப்பேன மோக்ஷா நமஸ்காரேன மோக்ஷா என்ன வேணால் மோட்சத்துக்கு முன்னூறு வழிகள் அது மூமும் வரணும் இல்லையா அதனால் வந்து முக்தி அடைய முந்நூறு வழிகள் முப்பது வழிகள் மூணாயிரம் வழிகள் மூணு கோடி வழிகள் அது அப்படியெல்லாம் இல்லைப்பா நீ எத்தனை பண்ணினாலும் கர்மத்துக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அதில் இன்னொரு கருத்து இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் வைதிக கர்மங்கள் இப்போ பெரிய சோஷியல் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு நான் ஜாக்கிரதையாக நீங்கள் புரிஞ்சுங்க நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லலை யதார்த்தத்தை ஃபேக்டை திங்க் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம வந்து எல்லாரையும் பாராட்டணும் சமுதாயத்தில் இன்றைக்கி நாட்டில் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்கள் வேணும் நிறைய ஆஸ்பத்திரிகள்லாம் வேணும் நிறைய சமுதாயத்துக்கு சேவை பண்ணணும் போதாது போதாது போதவே போதாது பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் அதே சமயம் நம்ம ஒரு உண்மையையும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ரிச்சுவல் பண்ணுறது இல்லை சமூக சேவையை சொல்லுவாங்க சமூக சேவையே முக்தினா சமூக சேவை செய்கிறதுக்கே நிறைய பக்குவம் வேணும் சமூக சேவையினால பக்குவம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அம்சம் சமூக சேவைக்கு செய்யறதுக்கு ட்ரமெண்டஸ் மெச்சூரிட்டி வேணும் இப்போ கீதையே எடுத்துன்ட்டா சகாம கர்ம நிஷ்காம கர்மை இன்னொன்று லோக சங்கிரகம் இருக்குது லோக சங்கிரகம் இருக்குது நிறைய பேர் நினைப்பாங்க நம்மள்கிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட் இவ்வளோ எல்லாம் கர்மாவை பற்றி சொல்கிறார் சுவாமிகள் என்னத்துக்கு இவ்வளோ பெருசாக போட்டு அதை பண்ணி இதை பண்ணி தலைவலையே இழுத்து விட்டுக்கிறார் அப்படின்னு என்னையே எனக்கு தெரியும் அவங்க நேராக சொன்னாலும் சரி நேராக சொல்லாட்டாலும் சரி எனக்கு தெரியும் எதுக்கு பாவம் இவ்வளோவெல்லாம் சிரமத்தை இழுத்து விட்டுக்கிறார் கஷ்டப்படுறார் பாவம் பேசாமல் அவர்கிட்ட இருக்கிறத வேதாந்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு பேசாமல் சமத்தா தேமேன்னு இருக்கலாமே அதை விட்டு விட்டு ஏன் இப்படி பண்ணுறாருனா யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் இதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாட்டுமே நினச்சி சிரமப்படுறோம் இப்போ கைமப்பட்டாதான் வரும் பன்னெண்டு வருஷத்துலேயே எல்லாம் வந்துடுமா என்ன இன்னும் இருபது வருஷம் ஆகும் நல்லா வரத்துக்கு அது வரைக்கும் உழைக்கத்தான் வேணும் அது லோக சங்கிரகம் இங்கே நடக்கிற பூஜை லோக சங்கிரகம் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் லோக சங்கரம் பகவான் சொல்கிறேன் என்ன பிரகே பிரகிரு சஜ்ஜன் குணகர்மசு தான் அகிருத்ஸ்விதோ மந்தான் கிருத்ஸ்ரவின்னே நுத்திபேதம் ஜனயேத் அஜாந்திநா ஜோஷயேத் சர்வர்மாணி வித்வான்யுத்தரன் சிகீர்ஷுலோகசங்கிரகம் லோகசங்கிரகம் பண்ணுறதுக்கு விரும்பணும் நகவான் இன்றைய காலகட்டம் சமுதாயத்தோட தேவை அரசாங்கமே மதத்தை நம்ம நம்மளை வந்து மெஜாரிட்டி மதத்தை மதிக்காத அரசாங்கமாக இருக்குது மத சார்பற்ற அரசாங்கம்னு சொல்லி ஹிந்து மத சார்பற்ற அரசாங்கம் அப்படி இருக்கிற போது நம்மளாக பண்ணிக்கணும் நம்ம ரிஷிகள்லாம் கொடுத்ததை நம்ம அழிக்கலாமா அவங்களுக்கு தான் ஏதோ விவேகம் இல்லை அசுரகுணங்கள்லாம் பூந்திருக்கு அதில் நம்ம நிறையா பண்ணணும் ஆனால் அதே சமயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் எத்தனை கர்மா பண்ணினாலும் கர்மத்தினால நமக்கு ஆனந்தம் நினைக்கக்கூடாது கர்மா வந்து நிறைய தோஷத்தை உண்டு பண்ணும் நீங்கள் எவ்வளவு பண்ணினாலும் சரி உலகம் உங்களை தூற்றத்தான் சரி எவ்வளவு சர்வீஸ் பண்ணாலும் சரி நாலு பேர் நல்லது சொல்லுவோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் நல்லது சொல்லுவோம் ஒருத்தன் சொல்கிற குறைதான் நம்ம உருத்தோம் நமக்கு அப்படி ஒரு வீக்னஸ் தொண்ணூறு பேர் பாராட்டுறது நமக்கு தெரியாது பத்து பேர் இகழ்கிறதான் நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஏன் இந்த ப்ராப்ளம் வரணும் இதில் இது இப்போ ஆனந்தமாக இருக்கா துக்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆனந்தமாக இருந்தாலும் இது மாத்திரம் கொஞ்சம் உறுத்தின்னு இருக்குண்ணா அதுக்கு பூர்ண சுக்கமானு பெயராது அது பூர்ண சுகம் இல்லையே துக்க துக்கம் கலந்த சுகம் தானே சுவாமிஜி இதெல்லாம் நேச்சர் தானே ஆமாம் அது நேச்சராக இருக்கலாம் நீ விவேக்கியாக இருக்கணும் அந்த துக்கத்தை நீ மதிக்கக்கூடாது நானே எங்க கூட சத்தம் போடுவேன் நான் இப்போயே போயிட போகிறேன் மேம் போக மாட்டேன் போய்விட ராத்திரியே போயிடலாமான் இருக்கு தோன்றதுன்னு சொல்லுவேன் போகமாட்டேன் சில சமயம் பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னு கஷ்டமா இருந்தா கம் அவுட் கத்தி விடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் போலயாவினம் சோதையாவினோ நேத்திக்காத முடிஞ்சு போச்சுப்பா அடுத்தது ஆரம்பிப்போம் விஷயம் புரியணும் சமூக சேவை பண்ணினாலும் மோட்சம் கிடையாது சமூக சேவை பண்ணால் மனசு நல்ல பக்குவம் அடையும் சித்த சுத்தி கிடைக்கும் ஆனால் சமூக சேவை மாத்திரம் போராது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ராத்தம் எல்லாம் வேண்டாம் ஏழைக்கு சாப்பாடு போடலான்னு நீ ஸ்ராத்தமும் பண்ணு ஏழைக்கும் சாப்பாடு ரெண்டும் பண்ணு நீ திருஷ்டபலத்தை மாற்றம் பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் காப்பாற்று கல்ச்சரை காப்பாற்று இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்டு வந்து சொல்லுவான் இன்வெண்ட் சம் ரிச்சுவல் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவான் புரியுதா இப்போ அப்படிலாம் சொல்கிறாங்க சை சைக்காலஜிஸ்ட் ஏன்னா இப்போ நமக்கு இந்த இதெல்லாம் ரிலீஜனாக போயிடுது நம்ம ரிச்சுவல் எல்லாம் ரிலீஜனாக எல்லாத்துக்கும் கல மதச்சாயம் பூசி விட்டாங்க இதனால் என்ன ஆகிடுதுன்னா இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார் இன்வெண்ட் சம் ரிச்சுவல்ஸ் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப் நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருக்கு நம்ம ஏகப்பட்ட ரிச்சுவல் அதில் நிறைய விட்டாச்சு இன்வெண்டாக என்னத்தை இன்வென்ட் பண்ணுறது மத மத சார்ந்திராத ரிச்சுவலை கண்டுபிடிக்கணும் அது கொஞ்ச நாள் கழிச்சு மதமாக மாறிடும் நீங்கள் ஒரு ரிச்சுவலை கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு மதமாக மாறிடும் இப்போ வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம்னா இன்னொருத்தான் சத்திய சமரச சன்மார்க்கம்னா எல்லாமே என்னாச்சுன்னா ரெண்டு தனித்தனி குரூப்பாக மாறிப்போயிடுது சமரச சன்மார்க்க சங்கம் சத்திய சமரச சன்மார்க்க சங்கம் கடைசியில் சன்மார்க்கமே துன்மார்க்கமாக மாறிடுதுன்னா எங்கே போனாலும் இதுதான் இருக்கும் ஆக கர்மத்தினால மோட்சம் பக்தியினால மோட்சம் ஞானத்தினாலையும் மோட்சம் உண்டு ஆனால் இதுக்காக போய் விழுந்து விழுந்து உபனிஷத்துலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை உபநிஷத்தை படித்து எந்த ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்களோ அதே நிலையை நான் சமூக சேவை செய்து அடைந்து விடுவேன் அப்படின்னு சொன்னால் உபனிஷத்து படிக்கிறது அனாவசியம் நமக்கு தோணும் இல்லை அது அதுக்கு தயாசாமி அழகாக அவனு சொல்வார் எங்கே வேணாலும் எப்படி எப்படி வேணாலும் போகலாம் ஆல் ரோட் நீட்ஸ் டு ரோம்ங்கிற மாதிரி இப்போ பழனிமலைக்கு போனாலும் சரி மீனாட்சி கோயிலுக்கு போனாச்சு மீனாட்சி கோவிலுக்கு எந்த வாசல் வழியாகவும் போகலாம் இல்லையா தெற்கு வாசல் வழியாகவும் போகலாம் மேற்கு வாசல் வழியாகவும் போகலாம் கிழக்கு வாசல் வழியாக போனால் சுகமாக இருப்பீங்க மேற்கு வாசல் வழியாக போனால் நோய் போகும் வடக்கு வாசல் வழியாக போனால் பணம் கிடைக்கும் தெற்கு வாசல் வழியாக போனால் மோசம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பார்த்துங்க இனிமேல் நீங்கள் எந்த வாசல் வழியாக போகிறீங்கன்னு பின்னாடி யாராக பார்க்கணும் பிராக்துவாரம் சுகதம் வித்தி பச்சிமம் புஷ்டிவர்தனம் உத்தரம் தனதஞ்சை மோக்ஷம் ஜாமியம் ஏவச்ச நீங்கள் எந்த வழியாக போனாலும் மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரரை பார்க்கறத உங்கள் கண்ணால் தான் பார்த்தாகணும் இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் கண்ணால் தானே பார்க்க முடியும் எங்கே போனாலும் கண்ணால் இல்லை இல்லை நான் காதால் பார்க்க போகிறேன் அப்படின்னு நடக்காது எப்படி காதாலை பார்க்க முடியாதோ கண்ணால் கேட்க முடியாதோ கண்ணால் தான் பார்க்க முடியுமோ அது மாதிரி ஞானத்தினால தான் மோட்சம் இது வந்து சத்தியம் அதை நம்ம பார்க்க போகிற மந்திரமே இதெல்லாம் சொல்ல போகிறது ஆகவே கர்மத்தினால் முக்தி என்பது அவர்களுக்கு சொர்க்கு விஷய சுகத்தையே முக்தி என்று தவறாக நினைக்கிறார்கள் மேலும் இது வர்ணிக்கப்படுகிறது நிறைய பேர் இந்த ஸ்ட்ராங்காக இந்த அபிப்பிராயத்தில் இருக்காங்க அதுக்காக வேண்டி உபனிஷத் அவர்களிடத்துல கருணை கொண்டு இதையெல்லாம் பேசுகிறது இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் சகாம கர்ம நிந்தா அப்படி போட்டுக்கணும் சகாம கர்ம நிந்தா விஷய சுக சாத்திய கர்ம நிந்தா அப்படி போட்டுண்டா ஓ அப்படின்னா சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னா இந்த கர்ம நிந்தான்னு சொன்ன உடனே என்ன பண்ணி விட்டார்னா ஏதோ கொஞ்சம் சந்தியாவந்திரம் பண்ணிட்டு இருந்தான் இவர் வந்து எல்லாம் ப்ளவாஹியத்தை அதிருடான்னு சுவாமிகள் சொன்ன உடனே ஏற்கனவே விடுறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தான் சந்தியாவந்தனத்தையும் விட்டுவிட்டாயா இருக்கிற சந்தியாவந்தனம் போச்சுன்னா விபரீதமா பண்ணிவிடாதேப்பா சாமியாரே உட்கார்ந்து ஜபம் பண்ணுறார் என்ன இப்போ எனக்கு ஒன்றும் போய் பண்ணி இந்த ஓ நமோ பகவதே தட்சிணாமூர்த்தி தான் கொடுத்துட்டார் திரும்ப திரும்ப பிரயேட்ச ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகாண்ணா நல்ல குருவை கொடுத்துருக்கார் சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார் அவர்கிட்ட போய் ஸ்வாகா ஸ்வாகா கேட்டால் என்னென்ன கிராட்டிடியூட் இந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு இது இல்லாமல் நான் ஒழுங்காக பண்ணால் எல்லோரும் ஒருபடியாக பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறேன் அவளுதான் இல்லாட்டி நான் மாத்திரம் போய் நீ போய் பண்ணு பண்ணுன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் சரியாக வரமாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுனா நாமளே வாயை திறந்து தொ கஷ்டமாக தான் இருக்குது காலம்பரை ஒரு தடவை இங்கே ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை சொல்கிற போது தொண்டை வலிக்கத்தான் செய்கிறது வலிச்சாலும் பரவாயில்ல இப்படியே வலிச்சு சாகட்டும் அப்படியே சொல்லிவிடும் போய் இல்லாட்டி நம்ம பண் நம்ம நம்ம எந்த எது ஆச்சாரத்தை சிரேஷ்டா தத்த நம்ம அங்கே உள்ளே என்ன பண்ணுறோம் யாருக்கும் தெரியாது இவங்களும் உள்ளே என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது அதனால என்னென்னா வா இங்கேயும் வந்து உட்காந்து மெதுவாக சொன்னால் தூங்குறானாம் சொல்கிறானான்னு தெரியாது வாயை திறந்து சத்தமாக சொல்லணும் ஆசனம் முழுக்க கேட்கட்டும் வியாபிக்கட்டும் அதுக்காக தான் இப்போ கர்மா பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா வழிகாட்டுறதுக்காக பண்ணும் இருக்கட்டும் இப்போ என்ன சக்கா நம்ம என்ன பண்ணுறோம் சங்கல்பம் என்ன பண்ணுறோம் மமோ பாத்த சமஸ்துர்தக்ஷயத் துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மம ஆரோக்காத்திரதா சித்தியர்தம் தீர்காயுஷ்ய சித்தியர்த்தம் எதுக்கு ரெண்டையும் கேட்குறேன்னா ஸ்ரவண மரண நிதித்யாசனேஷு சன்னிஷ்டா சித்தியர்தம் தத்வாரா ஜீவன் முக்தி விதேகமுக்தி சித்தியர்த்தம் அது சொல்லலை போடலை சித்தியர்த்தம் ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி பிரீத்தியர்தம் அவருக்கு என்ன பிரீத்தி நம்ம தர்மத்தை கிடப்பிடிச்சா அவருக்கு பிரீத்தி பிரீத்தியர்த்தம் ஆதி குருஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி பிரசாத சித்தியர்த்தம் ஆதி குருஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே என்ன பிரார்த்தனைன்னா மோக்ஷத்துக்காக பிரார்த்தனை இந்த கர்மாவை ஒன்றும் இங்கே கிரிட்டிசைஸ் இந்த சொர்க்கல விரும்பி சகாம கர்ம நிந்தா பண்றது படிக்கலாம் இருக்கு அவித் தீராமானி மூடா अविद्याया स्वयं அவிதாந்திரிய ஜன பயன் மூடா அந்தமான இதுவும் சகாம கர்ம கண்டனம்தான் பண்ணப்படுகிறது இதெல்லாம் நிறைய மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நாம அறியாமையின் ஆழத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணினாலே போரும் போரும் சொல்லி வேலை வேலை வேலை பண்ணிகிட்டே இருக்கான் ஒர்க்கஹாலிக்காக இருக்கான் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு விதமானது ரிச்சுவல் பண்ணுறத தான் இங்கே உபநிஷத்துக்கு கண்ட கண்டனம் பண்ணுறது இந்த அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட சக்தியை நம்பி விஷய சுகத்தை சாத்தியமாக கொண்டு கர்மாவனுடைய அதிர்ஷ்ட சக்தியில் விஸ்வாசம் வச்சு தர்மமாக கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறான் இவன் அக்கிரமம் பண்ணுறவன் இல்லை ரொம்ப தர்மிஷ்டம் ஆனால் இவனுக்கு என்ன நோக்கம்னா இகலோக்க பரலோக்க விஷய சுகந்தான் பல இவனுக்கு ரொம்ப தப்பான ஒரு எண்ணம் இருக்குது சுகங்கிறது வெளியில தான் இருக்குது வெளியில் இருக்கிற கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வேதம் படித்த இந்த கர்மகாண்டிகனுக்கே இருக்குது அவித்யாயாம் அந்தரே அந்தரேனா என்ன அர்த்தம் ஆழம் எதான் சொன்னேன் இல்லையா எங்காத்து மாப்பிள்ளைக்கு சொன்னாலும் புரியாது சுயமாவும் தெரியாது அந்த ஒரு பழைய சினிமா பாட்டு ஒன்று இது ரொம்ப பாட்டுலாம் ஜாபத்துவார் என்னது சொன்னாலும் புரியாது தெரியாது மன்னாதி மன்னர்னு மனசுக்குள்ளே நினைச்சுடுவார் எந்த பாட்டு தெரியல இல்லையா என்னது மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய் அப்படின்னு ஒரு பாட்டு மணியான மதராசு மாப்பிள்ளை டோய் ஞாவதோ ரொம்ப தமாஷா இருக்கும் பாட்டேப்பூக்கிறோய் சுண்ணாம்பும் புரியாது தெரியாது அவித்யாம் அந்த அவர்கள் என்ன பண்ணுவார்கள் எப்போ காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ரிச்சுவல் ரிச்சுவல் ரிச்சுவல் பூஜை பூஜை வயசான தாத்தா எண்பத்தஞ்சு வயசு தாத்தா எல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் உருட்டி உருட்டி வச்சுட்டு இருப்பாரான் மண்டல சங்கராச்சாரியர் காலத்தில் வர்ணனை பண்ணுறாங்க ஆதிசங்கரர் காலத்தில் கர்மம் எவ்வளோ இருந்தது சன்னியாசிகள் இல்லாமல் பௌத்த மதம் சன்னியாசத்தை ரொம்ப சொல்லியுது பௌத்த மதம் வந்து துறவையே உ உபதேசிச்சு ஒரே நாளில் ஒரே ஊரில் எத்தனையோ பேருக்கு சன்னியாசம் கொடுத்துட்டார் புத்தருங்கிறாங்க புத்தர்கிட்ட எப்போவும் காவித்துணி ரெடி அடிமட்ட குடு வாழ்க்கைய சொ மா அது வந்து அடி வாங்கி கடும் துறவை கொண்டு போனா அது எடுபடாது அடி வாங்குவது பக்குவம் இல்லாம துறவுக்கு வந்தா என்ன புத்த மதம் அழிஞ்சத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இந்தியாவில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் மொனாஸ்ட்ரியில் பெண்களை அனுமதிச்சு மொனாஸ்ட்ரியில் பெண்களுக்கு இடம் கொடுத்தது ஒன் ஆஃப் தி தப்பாக இருந்துச்சு காய் இப்படி சொல்லியே சொல்லுவேன் என்ன மொனாஸ்ட்ரியில் அதில் சேர்த்தது தான் புத்தருடைய மனைவிக்கே புத்தர் சன்னியாசம் கொடுத்துட்டார் புத்தர் பையனுக்கும் சன்னியாசம் கொடுத்துட்டார் அது கடும் துறவு வாழ்க்கை அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா சங்கராச்சாரியர் காலத்தில் சொன்னேன் இந்த மண்டன மிஸ்ரர் காலத்தில் என்னெல்லாம் பார்த்தா வயசான எண்பது எண்பத்தஞ்சி வயசு தாத்தா பாவம் உருண்டை மண்ணெல்லாம் உருட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தினம் காலம்புரை எழுந்து உருட்டி உருட்டி இது இந்த ரிஷி இந்த ரிஷின்னு வச்சு அந்த ஒரு ஒரு அக்ஷதையை வச்சு பூஜை பண்ணி தர்ப்பணம் பண்ணி இது அப்புறம் கொண்டு போய் கரைச்சுட்டு ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் ரிச்சுவல் பண்ணுறார் எதுக்கு செத்த பிறகு சொர்க்கத்தில் போய் இந்திர பதவி அனுபவிக்கிறதுக்கா எல்லா மதத்திலையும் எதுதானே சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் மதத்தில் இன்னொரு பத்து பேர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் அவர் நல்லதொரு இடத்தை உனக்கு கொடுப்பார் அப்படின்னா இவன் அதுக்காக வேண்டி இந்த பூஜை பண்ணுறான் சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டுருக்காள் எல்லா மதத்துலையும் இது இருக்குது இந்த நம்பிக்கை இருக்குது எல்லாரும் வரவங்களாம் எதுக்காக வர்றாங்க நெய் விளக்கு ஏற்றி வைக்கிறதுலாம் எதுக்காக ஆத்மக்யான சித்தியர்த்தம் நாங்கள் போர்டு போட்டிருக்கோம் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ தெரியாது விளக்கினில் விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கற்கு விளக்குடையான் கடல் மேவலு அந்த பாட்டை எத்தனை பேர் சொல்றாங்களோ தெரியாது ஜோசியர் சொன்னார் அஞ்சு விளக்கு வைக்க சொன்னார் அப்படிதான் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா எல்லாம் பலனை விரும்பி பண்ணுகிறார்கள் ஸ்வயம் தீராக சொன்னால் புரியாது எங்களுக்கே எல்லாம் தெரியும்பான் ஸ்வயம் தீராக இது தீராகங்கிறதுக்கு நம்ம வழக்கமாக என்ன அர்த்தம் சொல்கிறோம் புத்தியை இந்திரிய விஷயங்கள்லேருந்து காப்பாற்றினவர்கள்னு அர்த்தம் ஆனால் இவங்க எப்படின்னா தாற்காலிகமாக இந்திரிய விஷயங்கள்லேருந்து காப்பாற்றி வச்சிருக்காங்க எதுக்கு ஜோசியர் சொன்னார் ஒரு வாரம் மெளனவிரதம் இருந்து இந்த பூஜையை பண்ணினா சாப்பாடு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு இந்த பூஜை பண்ணினா லாபம் கிடைக்கும் ராட்சசம் ராட்சசன் கஷ்டப்பட்டு தபசெல்லாம் என்ன பழையபடியும் புலனின்பந்த புலனின்பத்தை முன்னிட்டு கடும் தவம் செய்வார்கள் ஆனா அவர்களுடைய நோக்கம் புலனின்ப நாட்டந்தான் தீராக அதுக்காக அந்த காலத்துல நியமங்களை எல்லாம் கடைபிடிப்பார்கள் பண்டித்தம் மன்னியமான இன்னொருத்தர் சொன்னால் எடுபடாது தாங்கள் எல்லாம் அறிந்தவர்களாக நினைப்பார் இது சொல்கிறது உண்டு சில பேருக்கு தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது இது நம்பர் ஒன் இவனுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தெரியாது தெரியாதுங்கிறது தெரியாது தெரியாதுங்கிறது தெரிஞ்சால் தானே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரும் அது தெரிகிறது இல்லை தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது நம்பர் ஒன் குரூப் நம்பர் டூ ரெண்டாவது ஆள் எப்படின்னா தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் அவன் இக்னரெண்ட் அவனுக்கு டீச் பண்ணும்பான் அறியாமையில் இருக்கிறான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடு புரிஞ்சுப்பான் அப்படின்னு மூணாவது ஆள் ஒருத்தன் தான் தெரியும் ஆனால் தெரியுங்கிறது தெரியாது ஆஞ்சநேயரை மாதிரி ஆஞ்சநேயருக்கு அவருடைய ஜாம்பவான் எல்லாரும் சொன்னதுக்கு பிறந்தான் உனக்கு நீ இவ்வளோ பெரிய சக்தி உள்ளவன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இவன் வந்து அந்த இவ்வளவு சக்தி உள்ளவன் சொன்னதுக்கு பிறகு ஆஞ்சநேயருக்கு அந்த சக்தியே வெளியில் வருது வேக்கப்புங்கிறாங்க இல்லையா கொஞ்சம் நீ வந்து சொன்னால் போகிறோம் உனக்கு நல்லா தெரியும்ப்பா உனக்கு உன்னுடைய சக்தி உனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் தெரியும் ஆனால் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருக்குது இது எத்தனாவது குரூப்பு மூணாவது ஆ நீங்கள் இதில் எதுன்னு நீங்கள் பார்த்துங்க ஒரு ஒரு தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கல தெரியாதுங்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படி இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே வரமாட்டாங்க தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது சில பேருக்கு தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இன்னொருத்தருக்கு என்னென்னா தெரியும் ஆனால் தெரியுங்கிறது தெரியாது ஆஞ்சநேயர் மாதிரி நம்ம அவங்களுக்கு உற்சாகப்படுத்தினா வெளியில் விஷயம் சக்தி வெளியில் வந்துடும் நாலாவது குரூப்பு தெரியும் தெரியுங்கிறதும் தெரியும் ஞானிகள் இவங்களை நாம் பின்பற்றலாம் எனக்கு தெரியும் தெரியுங்கிறதும் தெரியும் ஞானிகள் அவர்களை எல்லோரும் பின்பற்றலாம் வைஸ்மேன் தான் முதலாளர் மகா அஜானி அதனால் அவனை இதில் சேர்க்கவே முடியாது ரெண்டாவது ஆளுக்கு உபதேசம் பண்ணலாம் மூணாவது ஆளுக்கு ஞாபகப்படுத்தலாம் உபதேசம் வேண்டியது ஞாபகப்படுத்தலாம் நாலாவது ஆளை நாம் கடைப்பிடிக்கலாம் பின்பற்றலாம் அஞ்சாவது ஆள் தான் இங்கே இருக்கிறது என்ன தெரியுமா தெரியாது ஆனால் தெரியும்னு நினச்சுருக்கான் ஒன்றுமே தெரியாது தெரியாது இல்லை எனக்கு தெரியும் நீ சும்மா இருக்கும் சொல்ல அதான் எனக்கு தெரியுமே அந்த கதை ஆள் உபனிஷத்தில் எவ்வளவெல்லாம் வந்து கொடுத்து பாருங்க அதான் எனக்கு தெரியுமே அது சொன்னால் உங்களுக்கு உடனே தெரியுது பத்தல அது எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் இவ வந்து அங்கிரஸ் பவர்ஃபுல்லா சவுனகரா எது பவர்ஃபுல் பாருங்க அதான் எனக்கு தெரியுமேன்னு சொன்னோடனே தெரிஞ்செடுத்து பாருங்க அதாவது தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் என்னத்தை சொல்ல முடியும் அக்னஹா சுகம் ஆராத்யா சுகத்தரம் ஆராத்யே விசேஷக் பிரம்மாபி நஞ்சயத்தின் பர்திரி முட்டாளளுக்கு சொன்னால் புரியும் விஷயம் தெரிஞ்சவனுக்கும் சொன்னால் உடனே ஈஸியாக அவருக்கு கன்வே பண்ணிவிடலாம் விஷயத்தை இந்த ரெண்டும்ங்கட்ட ஆள் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் புரியாது ஞான லவ துர்விதங்கிறார் அறகுறை ஆள் இது விசேஷமான ஆள் அறகுறை ஆள் தான் இவர் இவர் வேதத்தோட பூர்வ பாகத்தை மாத்திரம் ஒத்துக்கிண்டு வேதாந்தத்தை டோட்டலாக நெகேட் பண்ணுறார் பண்டித்தம் மன்யமானாக கர்மனா ஆம்நாயச கிரியார்த்தத்வாதானியம் அத்ததர்த்தானாம் என்னது யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி குருவன்னே மேக கர்மாணி இப்படியே சொல்வார் அப்பாம சோம அமிர்தா பூம எல்லா வேதத்தில் இருக்கிற கர்மகாண்ட வாக்கியங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்பார் ஆகையினால் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எல்லாம் நீங்கள் எல்லாம் பிரம்மசூத்திரம் படித்து அது நிறைய தெரியும் பண்டித்தம் மன்னியமானாக பண்டிதர்கள் என்று கருதிக்கொள்வார்கள் ஸ்வயம் தீராக நாங்கள் தீரர்கள் என்று நினைப்பார்கள் ஜங்கன்யமானாக ஜங்கன்யமானாக சொன்னால் சங்கராச்சாரியார் சொல்கிறார் என்னதான் இவங்க பண்ணினாலும் அடிக்கடி எதா ப்ராப்ளம் வந்தால் முணு முணுக்க ஆரம்பிச்சுடுவான் ஜரா ரோகாதி அநேக அனர்த்த விராத்தை ஹன்யமானாக கர்மாலாம் பண்ணிகிட்டு இருப்பா எதிர்பார்க்க எதிர்காலத்தில் இன்பமாக இருக்கலாங்கிற நம்பிக்கை நிகழ்காலத்தில் நான் துன்பமாக துன்பத்தை அனுபவித்தாலும் எதிர்காலத்தில் நான் இன்பமாக இருப்பேன் நம்ம இது வழக்கமாக சொல்கிறது தான் நீ இப்போ கஷ்டப்பட்டால் பின்னால் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இவன் என்னென்னா எப்பவும் கஷ்டப்பட்டுண்டே இருக்கிறது தான் சௌக்கியம் நினச்சிட்டு இருக்கிற வாழ்நாள் முழுவதும் பின்னால் நான் சௌக்கியமாக இருக்க போகிறேன்னு நினைத்துக்கொண்டு இப்போ கஷ்டப்படுறது அப்படி இருக்கக்கூடாது நமக்கு அடுத்ததுல புரிய போகிறது ஜங்கன்யமானாக பரியந்தி பரியந்தின் அர்த்தம் புனகா புனகா மறுபடியும் மறுபடியும் இதிலேயே உழலுவார்கள் இந்த கர்மா பண்றது கர்ம பலன் அனுபவம் கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா இந்த சைக்கிளை விட்டு வெளியே வரமாட்டார் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பார் இது பாருங்க ஓவர் துறவும் தப்பு ஒவ்வொரு கர்மமும் தப்பு பக்குவம் துறவுக்கும் போகக்கூடாது பக்குவம் இல்லாமல் கர்மத்தையும் சும்மா ஒரு முரட்டுத்தனமாகவும் பண்ணிண்டும் இருக்கக்கூடாது அதனால எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக விவேகமாக இருக்க வேண்டும் என்று உபனிஷத் உபதேசிக்கிறது அதனால என்னாச்சுன்னா பரியந்தி மூடாக மூடாக ஏற்கனவே சொல்லியாச்சு விளக்கியாச்சு அறிவற்றவர்கள் நித்தியா நித்திய வஸ்து விவேக ரஹிதாக அந்தே நைவநீயமான யதாந்தா நமக்கே நிறைய குழப்பம் ஏகப்பட்ட குழப்பம் இதில் வேற பக்கத்தாத் இதே சொல்லி சொல்லி பக்கத்தாத்மா வேறு அவர் ப்ராப்ளத்தை நம்மள்கிட்ட வந்து சொல்கிறார் இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கொழேன்னு அப்படின்னா எப்படி இருக்கும் அது நமக்கே நிறைய பிரச்சனை இருக்குது இந்த இதில் வந்து அவர் வேறு வந்து நமக்கு இருக்கிற குழப்பத்தை தீர்த்துக்கு நம்மளாலேயே முடியல இவர் பக்கத்தில் இருக்கிற நமக்கு என்னமோ பெரிய விவேக்கின்னு நினச்சி நம்மள்ட வந்துவிட்டார் அவர் என்ன கேட்குறாருனா என்னுடைய பிரச்சனைக்கு எதாவது தீர்வு கிடைக்குமான்னு சொல்கிறார் கேட்குறாரு வச்சோம் எப்படி என்ன நானும் எதா சொல்லி அவர் வழி சொன்னேன்னு வச்சு அது எப்படி இருக்கும்னா குருடன் பார்வையற்றவன் பார்வையற்றவனுக்கு வழி காட்டியதைப் போல இவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அந்தேனைவ நீமானாக யதாந்தாக இவர்கள் புஸ்தகமே போட்டு விடுவார்கள் இந்த சடங்குகளால் மட்டுமே ஒரு மனிதன் முழுமையான அமைதியை ஆனந்தத்தை நிறைவை பெற முடியும் அப்படின்னு சொல்லி புஸ்தகமே போட்டு நிறைய பேரை அதில் இன்னொரு வார்த்தை பேர் சேர்த்துருவாங்க விசாரம் தேவையில்லை இப்போ ஒரு பாப்புலர் சுவாமி சொல்லிகிட்டு இருக்கார் தேவையில்லை ஞான மார்க்கம் தேவையில்லை பகவன் நாமம் ஒன்றே போதும் இறைவனுடைய திருநாமத்தை ஓதினாலே போதும் வேதாந்தம் படிக்க வேண்டியதில்லைன்னு ஓப்பனாக சொல்றார் பப்ளிக்கில் சொல்லின்ட்டுருக்கார் புத்தகமாக போட்டுருக்கார் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரெண்டு பேரும் பாப்புலராக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே பத்திரிகையில் எழுதுகிறோம் ஆகையினால என்னன்னா ஜனங்களுக்கு என்ன ஆகும்னா தெரிய போகிறது எல்லாம் விசித்திரம்தான் அது அந்தேனமான யதாந்தாக அந்தேன ஏவ அந்தேன குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுமாறு திருமூலன் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுந்தவாரே இவரே வந்து இப்படி இருக்கார் இவர் என்ன பண்ணுவார்னா இவர் அறிவாளி நினைச்சு விட்டார் அதனால என்ன ஆச்சுன்னா இவரும் மற்றவரை கூட்டிக்கிட்டே போறார் என்னன்னா வா வா இந்த பூஜை பண்ணு அந்த ஹோமம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஞானம் விவேகத்துக்கு இடமே இல்லை உபனிஷத் அதை கண்டனம் பண்ணுகிறது ஆக அந்தேனவ நீயமான யதா அந்த அந்தேனையேவ அந்தேன நீயமானாக அந்தாக இவ குருடர்களால் வழிகாட்டப்படும் மற்றொரு குருடனைப் போல ரெண்டு பேரும் குரு குருடுங்கிற வார்த்தை இப்போ சொல்லக்கூடாதான் பார்வையற்றவர்கள்னு சொல்லணுமா குருடன்கிற சொல்ல சொல்கிறது வந்து அவர்களை புண்படுத்துகிற சொல் என்று சொல்லுகிறார்கள் இப்போ இது கல்ச்சர் பண்பட்ட சொல்லாக அது இருக்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் ஆனால் நம்ம பு புஸ்தகத்தெல்லாம் படித்து பார்த்தா அப்படிலாம் இருக்குது ஆனால் அது நல்லது தானே அப்படிப்பட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னால் நல்லதானே நொண்டின்னு சொல்லாதே குருடன் சொல்லாதே எனது ஊனமுற்றவர்கள் கூட சொல்லாதே இயலாதவர்கள்னு சொல் அதுதான் நல்ல பண்பட்ட அது கல்ச்சர் டெவலப் ஆகியிருக்கு தப்பு இல்லை அக்ஷி ரகிதாக கர்த்த கண்ட காதவு பதந்தி ரெண்டு பேர் என்ன ஆகுனா எங்கேயாவது குழியில் விழுவாங்க இல்லாட்டி முள்ளில் போய் விழுவாங்க பாதை சரியா தெரியாதுங்கிற சங்கராஜன் இனி மேலும் இந்த கருத்து விளக்கப்படுகிறது அவித்யாம் வர்த்தமான வயம் கிருத்தார்த்தா இத்தியபிமன்யந்தி பாலா எத்மிணோராச்சிவன் அவிதா வயம பிரேதா க்ணலோகாச்சவ மேலும் சகாமிகளை உபனிஷத் மந்திரம் நிந்தனை பண்ணுகிறது சகாம க்மிகளை நிந்தனை பண்ணுவதன் மூலம் சகாம கர்மமானது கண்டனம் பண்ணப்படுகிறது திரும்ப திரும்ப சகாமங்கிற வார்த்தையை போட்டுக்கிட்டே இருக்கேன் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அதில் எங்கேயும் உங்களுக்கு அது குழு கிடைக்காது நம்ம புரிஞ்சுக்கணும் நிஷ்காம கர்மம் நிந்திக்கப்படவில்லை லோக சங்கிரகம் நிந்திக்கப்படுவதில்லை அதை புரிஞ்சுக்கணும் நிஷ்காம கர்மமும் லோக சங்கிரகமும் சாஸ்திரத்தில் நிந்திக்கப்படவில்லை சகாம கர்மம் நிந்திக்கப்படுகிறது சகாம கர்மம் நிந்திக்கப்படுவது சால பொருந்தும் சந்தேகம் இல்லை இவர்களுக்கு இங்கே அவித்யான் கற்பனை குழப்பங்கள் அறியாமையின் ஆழத்திலே இருக்கிறார்கள் யார பாருங்க இவங்களே அறியாமையினுடைய ஆழத்தில் இருக்காங்க உலகத்தில் அதர்மம் அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு இவன் உலகத்தில் வந்து அந்நியாயமாக இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கல அவன் நியாயமாக இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் இன்ப உலக இன்பம் தான் அனுபவிக்கணும்னு நான் குடும்பத்தில் தான் இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் ஆனால் நான் அக்கிரம அந்நியாயம் பண்ணி நான் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை தர்மமாக நான் அனுபவிக்கணும் தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவனையே சாஸ்திரம் நிந்தனை பண்ணுகிறது என்றால் அதர்மமாக உலக சுகத்தை அனுபவிப்பவனை நிந்திக்க வேண்டும் என்று சொல்லவும் வேண்டும் அவனை எல்லாம் மதிக்கிறதே இல்லை இவெல்லாம் ராட்சஸாக ஏதே மானுஷ ராட்சசா அவங்களாம் மிருக மனிதர்கள் அவங்களெல்லாம் இதுக்கே எடுத்துக்கிறேன் இங்கே ஒழுக்கமாக வேதத்தை ஒத்துக்கிட்டு இருக்கா கர்மத்தை பண்ணுறான் காலையிலேருந்து கடவுளை நினைக்கிறான் பூஜை பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் என்னென்னா இறைவா என்னதுன்னா நாங்கள் இந்த கூட்டு வழிபாட்டில் சாயங்காலம் வச்சுருக்கோம் பாருங்க சகாம பிரார்த்தனை ஒன்று நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதனை நீ நேரே இன்று எனக்கு தருவாய் எந்த முந்தை தீய வினை பயன்கள் எல்லாம் இன்னும் மூடாது அழிந்துடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து இதெல்லாம் கரெக்டாக வருது எனக்கு ஏதும் கவலையரச் செய்து மதிதன்னை மிகத் தழிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் இதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல இன்னும் நிறைய இருக்கு அறிவாளை கொண்டு பிளந்தாலும் அறிவாழ கொண்டு பிளந்தால் வலிவுடையதாக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் அழியாத உடலை தந்து அப்படி கேட்பார் என்னும் காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏற புரிந்து அருளல் வேண்டும் தொழில் பண்ண பெரு நிதியம் வேண்டும் அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும் உன்னை கோடிமுனை தொழுதேன் இனி வைய தலைமை எனக்கு அருள்வாய் நல்லது நம்ம நோக்கம் என்னென்னா சமூகத்துக்கு நல்ல செய்யுங்கிறதுக்காக சொல்லி அவங்க எல்லாருக்கும் இதை சொன்னோடனே எல்லாருக்கும் பாருங்கள் அந்த லைன் சொல்கிற போது நல்ல சத்தமாக சொல்லுவான் கவனித்து பாருங்கள் தெரியும் அது மாத்திரம் உடனே நேராக காலையில் போய் பழுவும் தேனா பாயும் அது தப்பு இல்லை நம்ம இதை கொஞ்சம் சேர்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து நடுவில் ஒரு சகாமத்தை ப்ரா பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் அந்த பக்கம் இதை வச்சு நடுவில் வச்சுருக்கோம் நமக்கு தெரியும் எங்கே கூட்டின்னு போனோம் எப்படி சொல்லணும்னு வழி தெரியும் சொல்கிற போது சொல்லி கொண்டு போயிடலாம் கஷ்டமே இவர்கள் எப்படின்னா தவறான கற்பனைகளிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அவித்யாயாம் பகுதா வர்த்தமானாக ஒரு கற்பனையாக ரெண்டு கற்பனையாக அதாவது உண்மை ஒன்றே தவறான கற்பனைகள் பல இது ஒரு அருள் வாக்கியம் உண்மை ஒன்றே தவறான கற்பனைகள் பல இப்போ வந்து கயிறு பாம்பு கதை இருக்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் ஏதோ தண்ணி கோடு மாதிரி எனக்கு தெரிகிறது அப்படிங்கிறான் ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை இல்லை இல்லை அது ஏதோ பூமாலை கோயிலில் போட்டிருக்கான் பாருங்கள் அது தூக்கி இங்கே அதனால அப்படி தெரியுது அதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பார்த்தா அது என்னென்னா வெளிச்சத்தை பார்த்தா தெரியுது வெளிச்சத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் உண்மை ஒன்றேன்னு புரிஞ்சு போயிடுது ரெண்டும் கெட்டானா வெளிச்சமும் இல்லாமல் இருட்டும் இல்லாமல் ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் கம்பியான்னு அது ஒரு கம்பின்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அந்த கம்பியை கொண்டு இங்கே போட்டிருக்கான் இல்லை இது சுவாமிக்கு போட்ட மாலைன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இந்த மாவலையெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே சர்திரி அதுதான் இப்படி வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் ஒருத்தன் என்ன இல்லாமல் வெளிச்சம் வந்த உடனே என்னென்னா கயிறேவோ அவசிஷியத்தே ஒன்றும் கிடையாது கயிறு மாத்திரம்தான்ப்பா இருக்குது ஆனால் அது வரைக்கும் என்னென்னா கற்பனைகள் ஒரு ஒருத்தருக்கும் இந்த கர்மகாண்டிகளில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயங்கள் பகுதா வர்த்தமானாக இங்கே இதை போட்டுக்கலாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரே குழப்பமயம் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நம்ம குழப்பமெல்லாம் தீத்துக்கலான்னு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சா அது இதை உலக அகில மகா குழப்பமாக இருக்கப்பா எப்படின்னா பாருங்க நான் ரொம்ப சொல்லலை கொஞ்சமாக சொல்கிறேன் பகுதா வர்த்தமானாக பகுதானம் பல்வேறு விதமான கற்பனைகள் தவறான கற்பனைகள் அதில் இருக்கிறார்கள் எப்படி இருக்குது அந்த பல்வேறு விதமான கற்பனை ஜீவனை பற்றி தப்பான எண்ணங்கள் உலகத்தை பற்றி தப்பான எண்ணங்கள் கடவுளை தவறான கற்பனைகள் ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அத்தியாசம் அத்தியாசம்னு சங்கராச்சாரியார் சொல்லுவார் பிரம்மசூத்திரத்தில் தமே தம் அத்தியாசம் அவித்யே தி மன்யந்தே இந்த அத்தியாசத்தையே அவித்யா என்று சொல்லுகிறார்கள் இந்த கற்பனை பலவிதமாக இருக்கு ஜீவனை பற்றி என்ன கற்பனை நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் இல்லாட்டி எனக்கு இல்லாமல் போயிடும் நான் இல்லாட்டி செக்யூர் இல்லாமல் போயிடுவேன் எனக்கு பாதுகாப்பு தேவை உண்மையிலேயே இவன் பாதுகாப்பு உள்ளவன் ஆனால் எனக்கு பாதுகாப்பு அற்றவனாக இவன் தன்னை நினைத்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடுன்னு சொல்லி பயந்துக்கிறான் தன்னை நான் அழிஞ்சு போயிடுவேன்னா நான் செத்து போயிட்டா அப்புறம் எனக்கு என்ன ஆகுறது என் வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ தெரியலையே இப்படி ஜீவனை பற்றி நிறைய குழப்பங்கள் நான் யார் என்கிற விஷயத்தில் குழப்பம் அதிலே அபிப்பிராய பேதங்கள் நான் ஜீவனாக இருக்கேன் நான் பிராமணனாக இருக்கேன் நான் ஷத்ரியனாக இருக்கேன் வைசியனாக இருக்கேன் சூத்ரனாக இருக்கேன் கர்மாவுக்கு இதெல்லாம் வேணுமே ஆகையினால ஒரு இது பகுதா வர்த்தமானாக இது அறியாமல் நான் பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்ரங்கிறது வேதாந்த திருஷ்டியில அஜானமா இல்லையா தர்ம வேத பூர்வ திருஷ்டியில வேணா வந்து ஞானமா எடுத்துக்கலாம் வேதாந்த திருஷ்டியில அது அத்தியாசம் தான் பகுதா வர்த்தமான சரி ஜகத்தை பத்தி அபிப்பிராயம் என்னன்னா இந்த உலகம் எனக்கு இன்பம் தரும் என்கின்ற எண்ணம் தான் உலகத்தை தவறான கற்பனை எல்லாரும் பின்னால இன்னைக்கு எல்லா சுவாமியை நான் செட்டில் பண்ணிவிட்டேன் எல்லாம் விஆர்எஸ் கொடுத்துட்டேன் எல்லா ரூபாயெல்லாம் வந்தாச்சு எல்லாம் செட்டில் ஆகிடுது இனிமேல் பாருங்க அப்புறம் உங்கள் கூடவே தான் நான் இருக்க போகிறேன் அப்படி சொல்லுவோம் நம்ம எங்கே போனாலும் சந்தோஷம் நமக்கு வரப்போகுது எந்த இடத்துல இருந்தாலும் வெளியிலேருந்து வரவே வராது இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துக்கலாம் குழந்தைய வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்க படிங்கிறாங்க அப்பா என்ன பண்ணுறாரு ஸ்டார் டஸ்ட்டு படிக்கிறார் மோட்சார் அடையிறதுக்கா அது ஏதோ ஒரு பத்திரிகையே படிச்சுட்டு இருக்கார் அப்பா யூஸ் பிரயோஜனமே உபயோகத்துக்கே ஆகாத ஒரு பத்திரிகையை அப்பா படிச்சுட்டுருக்காரு அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க குழந்தையே படி படி படிங்கிறாங்க இந்த குழந்தை என்ன நினைக்கணுன்னா அம்மா அப்பாக்கெலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க என்ன நமக்கெல்லாம் வேறு இப்படி படி படி படி நம்மளை போட்டு படித்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை பார்த்து நினச்சிட்டு வருத்தப்படுவது அப்புறம் இது பெரிய ஆனத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவானா குழந்தையாக இருந்தோம் ஒரு காலத்தில் எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம் இல்லையா நம்மெல்லாம் வந்து கிழமை காலத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இல்லை அப்பா பார்த்துட்டாரு அம்மா பார்த்துட்டாங்க எல்லாம் பார்த்துட்டாங்க நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வருவோம் போவோம் இஷ்டத்துக்கு நல்லா இருந்தோம் இப்போ எல்லாம் போச்சு எல்லா பொறுப்பும் நம்ம தலையிலே விழுந்து நம்ம திண்டாடிகிட்டே இருக்கோம் கல்யாணம் பண்ணினால் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நினச்சி அது மாறி போயிடுத்து இப்படியே வாழ்க்கை முழுவதும் என்னென்னா இப்போ நம்மளே நான் என்ன நினைச்சேன்னா ஆசிரமம்லாம் வந்து நம்மகிட்ட பிரம்மச்சாரிகள்லாம் வந்துவிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு பொறுப்பெல்லாம் குறையும் அவங்களே எல்லாம் எடுத்துடுவாங்கன்னு நினச்சேன் அப்படி இல்லை நீங்களாம் தப்பாக நினச்சிக்க உள்ளதை சொல்கிறேன் அவ்வளோதான் நான் நினச்சது என் தப்பு அது உங்கள் தப்பு இல்லை அதனால என்னென்னா நம்ம எல்லாரும் எல்லாம் வந்துடுவாங்க அவங்கவுங்க வந்துடுவாங்க கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்துடுவாங்க எடுத்துடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் வரப்போறது இன்னும் நான் இருபது வருஷம் கழிச்சு சரியாகு சொல்றேன் இல்லையா அப்பவும் எனக்கு தெரியும் அது வேற விதமான பிரச்சனையா இருக்கும் எப்பவுமே சந்தோஷம் உலகத்திருந்து ஒரு நாளும் வராது நம்ம மனசுதான் காரணம் அதிலருந்து வரப்போகிறது இதெல்லாம் வரும் இப்போ எல்லாம் ஆசிரம் எல்லாம் இப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் நாங்கள் படிக்கடி பேசிட்டு போம் அதெல்லாம் வேணும் எங்களுக்கு அப்படி இருந்தால் தான் ஆசிரமத்தை ரன் பண்ண முடியும் இதை வாரி இந்த எல்லாம் சரி பண்ணணும் இந்த இடத்துல எல்லாருக்க சாமான்லாம் தூக்கி போடுங்க எல்லோரும் ஆசிரமங்களுக்கு நல்லா பாதை போடுங்க எல்லோரும் பாவம் வயசானவங்களாக இருக்காங்க இப்போ நம்மளுக்கே என்ன தோன்றுறது ஆசிரமத்தை பார்த்தா இதெல்லாம் சரியாக இருக்குது இந்த ஏரியாவெலாம் என்னும் பண்ணாமல் இருக்காங்க அப்படி உங்களுக்கு ஒரு ஒருத்தர் தோணுமா தோணும் தான் நாங்கள் பண்ணுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா எங்களுக்கு ஆசை ஒரு ஒருத்தரையும் பார்த்து பார்த்து தானே பண்ணியிருக்கு அது அந்த இடம் நல்லா இருக்கு ஏன் இந்த இடத்துல இன்னும் பண்ணல பண்ணணும் தான் நினைச்சு இருக்கோம் பைசா வேணும் வேணும் திட்டம் போடணும் எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் சந்தேகங்கள் நான் வரும் போராது உங்களை மாதிரி இருக்கலாமே அப்படி சந்தேகம் வந்துடும் சந்தேகம் என்னைக்கு எல்லாம் சரியாயி எல்லாம் ஒரு நாளைக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் ஆனந்தம் அப்புறம் அங்க ஒரு இடம் என்ன பண்றது சொல்லுறது இல்லையா இதெல்லாம் பிரத்யட்சமாக காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எங்கேயா கிடைக்குமா உங்களுக்கு இல்லை நான் பார்த்து உங்கள் வந்து பாடம் நடத்தினா தெரியாது நேரில் பார்த்து உங்களுக்கு பாடம் அதனால் பகுதா வர உலகத்துலேருந்து சந்தோஷம் வராதுங்கிறது ச இத்தனை நேரம் கதை சொன்னதுக்கு என்ன தாத்யம்னா உலகத்திலேருந்து நீங்கள் சந்தோஷத்தை ஒரு நாளும் அடைய முடியாது எவ்வளோ வந்தாலும் ஒரு நாள் இருக்கும் அடுத்த நாள் தகராறு வரும் அப்புறம் அடுத்த நாள் சரியாயிடும் அதுக்கு அடுத்த நாள் பழைய இந்த குரல் தான் என்ன உட்காந்து வச்சிருக்கு இல்லாட்டி ஓடிய போயிருப்பேன் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் இன்பத்தை விரும்ப இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சகஜம் என்று ஏற்றுக்கொள்வான் அவனுக்கு துன்பம் என்பது இல்லை இல்லவே இல்லை இருக்கட்டும் வர்த்தமான அப்புறம் ஈஸ்வரனை அது இன்னொரு விசேஷமானது என்னை பற்றி என்ன அர்த்தம் ஐயோ எனக்கு எதா ஆயிடுமோ எனக்கு எதா வந்துடுமோ கடைசி காலத்தில் ஒரு கால் ஒரு கை வழங்காமல் போயிட்டுனா என்ன பண்ணுறது இப்படியே வரதுக்கு முன்னாலே எல்லாம் வர ஜோசியர் வேற சொல்லியிருக்கார் உனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் அந்த கண்டம் என்னென்னா தண்ணின்னு சொல்லியிருக்கார் குடிக்கிற தண்ணி இல்லையா குடிச்சுட தண்ணிலையா தண்ணி அது இவருக்கு இப்ப பயமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வர்றதுக்கு முன்னாடியே இருக்கு இதெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாம் வந்து பாரதியார் பாட்டை படிச்சிங்கன்னா அவ்வளவுதான் எல்லாம் தூக்கி எரிஞ்சு பகுதா பக்தமான ஈஸ்வரனை பற்றி என்னென்னா ஈஸ்வரன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் அவரை நீ வந்து புருஷ ஏ வேதகம் சர்வம் தத் விஷ்ணோ பரமம் பதம் நான் என்னையா பண்றேன் புரியுதா மந்திரம் இவை புருஷனே என்ன புருஷ சுத்தம் புருஷ ஏ வேதகம் சர்வம் இவை அனைத்தும் பரபிரம்மே அப்படின்னா என்ன அங்க இருக்கார் விஷ்ணுன்னா என்னது ரொம்ப இருக்கு இங்கே எல்லாமே விஷ்ணுன்னே அங்கே இருக்காருங்கிற எது கரெக்ட்டுனா இங்கே இருக்காருன்னு நினச்சு நீ அங்கே போகணும்னா இது அடுத்த குழப்பம் அந்த தயான்சுவாமி சொல்லுவார் அக்கடை உண்டே பாண்டுரங்குடு இக்கடை உன்னாடு இக்கடை உண்டே பாண்டுரங்குடு அக்கடை உன்னாடு அக்கடை உண்டே பாண்டுரங்குடு இக்கடை உன்னு அக்கடை உண்டே பாண்டுரங்குடு இக்கடை உன்னு இக்கட உண்ணா இக்கட உண்டே பாண்டுரங்குடு அக்கடை உன்னா ரொம்ப சௌரியமா போச்சு இங்கே இருக்காரு அப்படின்னா இல்ல போத்தாமு போத்தாமு பண்டரிபுரம் பண்டரிபுரத்துக்கு போலாம்னா இங்கதான் இருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் என்னதுக்கு போல்றேன் இது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம் அது வேற விஷயம் அடுத்த வகுப்புல விளக்கம் சொல்றேன் மணியாஷ்டி ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருனு யாம பதிரம் பே மாரியை வாம்சி யசேமேவி தஞ்சாயுந்திரோ மருத்தி நூஷா விஷவே நோரிஷ்டேமி நோகஸ் ஓம்ஷா் ஓம் ஈஷரோ குருராத் மூர் விபிணே வோமவத் தேகாஜதட்சிணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி